ஸ்ரீகுருப்பியோ நம வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபா ஸ்மிருதி சந்தேசா விசேஷ உபன்யாசம் தானம் அப்படிங்கிற தலைப்பில் சில முக்கியமான தர்மங்களை தெரிஞ்சுக்கப் போகிறோம் நம் ஒவ்வொரு மனுஷனும் அவசியம் செய்ய வேண்டிய கர்மாக்கள் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நிறைய வகுத்து கொடுத்துருக்கா ஆறு கர்மாக்கள்னு சொல்கிறது அதாவது அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம்னு ஆறு விதம் அதாவது அத்தியனம் நாம் வேதம் படிக்கணும் அத்தியாபனம் படித்ததை சொல்லிக் கொடுக்கணும் யஜனம் நாம் நம்முடைய கடமைகள் கர்மாக்களை செய்யணும் அத்தியாபனம் யாஜனம் அதாவது நாம் கர்மாக்களை செய்ய செய்ய சொல்லணும் மற்றவர்களுக்கும் செய்து வைக்கணும் தானம் நம்ம வஸ்துக்களை தானம் பண்ணுறது தானம் கொடுத்தால் வாங்கிக்கிறது இந்த ஆறு கர்மாக்கள் இதுதான் அறுதொழில் செய்பவர்கள்னு திருவள்ளுவர் காண்பிக்கிறார் தமிழில் அறுதொழில் செய்பவர்களுக்கு தான் அந்தணர்கள்னு பேர் அப்படின்னு திருவள்ளுவர் காண்பிக்கிறார் அதில் முக்கியமாக இருக்கிறது தானங்கிறதும் ஒரு முக்கியமான தர்மம் வேதம் தானத்தை பற்றி சொல்கிற பொழுது தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாக அத்தானம் பரமம் வதந்தி அப்படின்னு வேதம் நமக்கு காட்டுறது தானத்தினாலேயே நாம் அனைத்தையும் அடையலாம் மோக்ஷத்தை கூட அடையலாம் அப்படின்னு வேதம் காட்டுறது அதுதான் உபனிஷத்துல பார்த்தோமானால் ஜனக்கர்னு ஒரு ராஜா அவர் ஆயிரம் ஆயிரம் மாடாக தானம் பண்ணி ஞானத்தை அடையிறார்னு உபனிஷத்து சொல்கிறது இப்படி ரிஷிகள்லாம் வந்து ஜனக்கருக்கு உபதேசம் பண்ணுறா பிரம்மஸ்வரூபத்தை காட்டுறா ஏத்தஸ்யாம் வாச்சி சகசிரம் தத்மஹா அப்படின்னு ஜனக்கர் சொல்கிறார் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைக்கே ஆயிரம் மாடுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரம் ஆயிரம் மாடாக கொடுத்து மோட்சத்தையே அடைஞ்சார்னு உபனிஷத்து சொல்கிறது அவ்வளவு முக்கியம் தானம்ங்கிறது மேலும் நாம் செய்யக்கூடிய கர்மாக்களில் முக்கியமாக ஒவ்வொரு யுகங்கள்லையும் ஒன்று ஒன்று முக்கியமாக வச்சுண்டு செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது யுகங்கள் நாலு இருக்குது கிறதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம்னு யுகங்கள் நாலு அதில் ஒவ்வொரு யுகங்கள்லேயும் ஒவ்வொன்றா பிரதானமாக வச்சுண்டு நம்முடைய கர்மாக்களை செய்யணும் பிரதானமாக வச்சுண்டுனா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்மாக்களை செய்யணும் அது விஷயமாக நம்முடைய ரிஷிகள் சொல்லும் பொழுது தபரம் कृतजुगे திரேதாயாம் ஜானமுச்சதே தாபரே யஜ்ஞமேவாஹு தானமேவ கலௌயுகே அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய கர்மாக்களில் பிரதானமாக ஒன்று வச்சுக்கணும் அதாவது அதிகப்படியான பலனை கொடுக்கறது அதில் எதுன்னா கிருத்த யுகத்தில் பிரதானமாக வச்சுண்டு கர்மாக்களை செய்யணும் அந்த தபஸு நமக்கு அதிகமாக பலனை கொடுக்கறது த்ரேதா யுகத்தில் ஜியானத்தை பிரதானமாக வச்சுண்டு நம்முடைய கர்மாக்களை செய்யணும் அந்த ஜானமானது நமக்கு அதிகமான பலனை கொடுக்கறது அதேபோல் துவாபர யுகத்தில் துவாபரே யஜ்ஞமேவாகுஹூ துவாபர யுகத்தில் யஜ்யத்தை பிரதானமாக வச்சுண்டு நம்முடைய கர்மாக்களை செய்யணும் அந்த யஜம்ங்கிறது நமக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கறது தானமேவ கலவுயுகே இந்த கலியுகத்தில் தானத்தை பிரதானமாக வச்சுண்டு நம்முடைய கர்மாக்களை செய்யணும் இந்த தானங்கிறது நமக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அந்த தானங்கள் அநேக விதமாக இருக்குது அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா வியாசாச்சாரியால் சொல்கிற பொழுது நித்தியம் நைமித்திகம் காமியம் விமலஞ்சேத்தி கத்யதே நித்தியம் நைமித்திகம் காமியம் விமலம் அப்படின்னு நான்கு விதமாக தானங்களை நமக்கு காட்டியிருக்கா நித்தியமாக செய்யக்கூடிய தானங்கள் நைமித்திகமாக செய்யக்கூடிய தானங்கள் காமியமாக செய்யக்கூடிய தானம் விமலமாக செய்யக்கூடிய தானம் அப்படின்னு நான்கு விதமாக நமக்கு தானத்தை காண்பிச்சுருக்கா நித்தியமாக செய்யக்கூடிய தானம்னா என்னது அப்படின்னா அகன்யகனே எத்கிஞ்சது தீயத்தே அனுபகாரினே நாம் தனப்படி செய்யக்கூடிய கர்மாக்களில் பிரம்மயஜம்னு உண்ணும் பிரம்மய யஞ்ஞம்னு ஒரு அனுஷ்டானம் ஷட்கர்மாணி दिने தினேன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது சந்தியா ஸ்நானம் ஜப்போ ஹோமஹா தேவதான பூஜனம் ஆதித்யம் வைஸ்வேவஞ்ச दिने, தினே தினே அப்படின்னு இந்த ஆறு கர்மாக்கள் அதில் பிரம்மயஜம்னு ஒரு அனுஷ்டானம் அந்த பிரம்மயஜம் ஆன பிறகு ஆன பிறகு தத்தோயத் கிஞ்சதா திசா தட்சிணா அப்படின்னு வேதம் சொல்கிறது பிரம்மயக்கம் சொன்னப்புறம் ஏதாவது கொஞ்சம் திரவியத்தை எடுத்து வைக்கணும் தானமாக எடுத்து வச்சு கொடுக்கணும் அது நித்தியம் நித்திய தானம்னு பேர் தினமும் செய்யக்கூடியதான தானம் அதற்கு என்ன பலம் அப்படின்னு கேட்டால் நாம் செய்யக்கூடியதான கர்மாக்கள் பூர்த்தி ஆறுது அதற்கு தான் நித்ய நித்தியமாக செய்யக்கூடிய தானம்னு பேர் எத்தோ பாப்போபாந்தியர்த்தம் தீயத்தே விதுஷாம் கரே நைமித்திகம் ததுதிஷ்டம் தானம் சத்பிரனுஷ்டிதம் அப்படின்னு வியாசாச்சாரியால் நமக்கு காண்பிக்கிறார் நைமித்திகமான தானம் அப்படின்னா ஏதோ சில பாப்பங்கள் போகிறதுக்காக தானம் பண்ணுறது கிருச்சிராச்சரணம்னு பண்ணுறது அல்லது வியாதி போகிறதுக்காக பண்ணக்கூடிய தானங்கள் அல்லது ஒரு புண்ணிய காலங்கள் வருது ஒரு கிரகண புண்ணிய காலம் வருது அப்படின்னா அந்த கிரகண புண்ணிய காலத்தை உத்தேசித்து தானம் பண்ணுறது இதெல்லாம் நைமித்திகம்னு பேர் நைமித்திகமாக செய்யக்கூடியதான தானம் அபத்திய விஜயஸ்வரிய ஸ்வர்கார்த்தம் எத் பிரதீயத்தே தானம் ரிஷிபிஹி தர்மச்சிந்தகைஹி காமியமாக செய்யக்கூடிய தானங்கள் அப்படின்னா சந்ததிகள் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய தானம் காரியஜயம் ஏற்படணுங்கிறதுக்காக செய்யக்கூடியதான தானம் நிறைய ஐஸ்வர்யம் வரணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய தானம் இப்படி ஒரு காமனையை உத்தேசித்து செய்யக்கூடியதான தானத்துக்கு காமியம்னு பேர் காமியமாக செய்யக்கூடிய தானம் அடுத்தது நாலாவது விமலம்னு ஒன்று வச்சுருக்கா ஈஸ்வர பிரீணனார்த்தம் எது பிரம்மவிட்சு பிரதீயதே சேதசா பக்தியுக்தேன தானம் தத் விமலம் சிவம் அதாவது ரொம்ப நிறைய படித்தவாளை பார்த்தால் உடனே அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தும் நமஸ்காரம் பண்ணுறது அல்லது கர்ம அனுஷ்டானங்கள் பண்ணுறவார்கள் அவர்களை பார்த்தால் உடனே திரவியம் வச்சு நமஸ்காரம் பண்ணுறது எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம அவர்கள் படித்த படிப்புக்காக கொடுக்கக்கூடியது அல்லது பொது காரியங்கள் நிறைய நடக்கிறது ஒரு இடங்களில் அப்படின்னா அங்கே போய் திரவியத்தை கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறது இவைகள்லாம் விமலம்னு பேர் ஒரு பெரிய கோஷாலைக்கு போகிறோம் அங்கே நிறையா மாடுகள் வச்சு சம்ரட்சணை பண்ணிகிட்டுருக்கா அப்படின்னா அங்கே பணம் கொடுக்கறது அது என்ன தானம் அப்படின்னா விமலம்னு பேர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பணம் முழுமையாக அங்கே செலவழிக்கப்படுறது அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுக்கறது இப்படி நான்கு விதமாக தானங்களை நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா இந்த தானம் பண்ணுறதுக்கு நமக்கு மனசு வரணும் ஈடுபாடு வரணும் அது யுகத்துக்கு யுகம் மாறுபடுறது அப்படின்னு கூட நம்முடைய ரிஷிகள் காண்பிச்சிருக்கா பராசரங்கிற மகரிஷி சொல்கிற பொழுது அபிகமிய கிருதே தானம் திரேதா சுவாகூய தீயத்தே துவாபரே யாச்சமானாயா சேவையா தீயத்தே கலவு அப்படின்னு காண்பிக்கிறார் அதாவது தானம் பண்ணுறதுல கூட வித்தியாசம் இருக்கு ஒவ்வொரு யுகங்கள்லேயும் அதாவது முதல் கிருத்த யுகத்தில் எப்படி தானம்னா நிறைய பிராமணர்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போய் நாம் வஸ்துக்களை கொடுக்கறது அப்படி கிறித்த யுகத்தில் திரேதா யுகத்தில் எப்படின்னா நம்ம ஆற்றுக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு வரவழைச்சி கொடுக்கறது அது திரேதா யுகத்தில் துவாபர யுகத்தில் எப்படின்னா அப்படின்னு இருக்கிறது கேட்டால் கொடுக்கறது துவாபர யுகத்தில் களியில் எப்படின்னா ஒரு தானம் கொடுத்தால் இவனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு எதிர்பார்த்து கொடுக்கறது அந்த பிராமண கூட்டத்தை பார்த்தால் கொடுக்கணும்னு தோணாது அல்லது வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாலும் கொடுக்கணும்னு தோணாது கேட்டாலும் கொடுக்கணும்னு தோணாது தனக்காக மனசு வரணும் அதாவது ஒருத்தருக்கு ஒரு பணம் கொடுக்குறோம் அப்படின்னா இவனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு எதிர்பார்த்து கொடுக்கறது இந்த கலியுகத்தில் அப்படி ஒவ்வொரு யுகங்கள்லேயும் ஒவ்வொரு விதமாக வச்சுருக்க ரிஷிகள் இதன் விஷயமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்